நாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் தினமறு துளிக்காக உங்கள் அலமேலு வாத நோய் நீங்க எளிய மருந்து வாத நாராயணன் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் அதை வாங்கி சிறிதளவு எடுத்து தேன்ல கலந்து சாப்பிட்டுட்டு வரலாம் மூணு வேலை அப்படி இல்லைன்னா தண்ணியில கலந்து குடிச்சிடலாம் இல்ல தண்ணியில போட்டு கொதிக்க வச்சோம் குடிச்சிட்டு வரலாம் மூணு வேலை நாப்பத்தெட்டு நாள் குடிச்சு வந்தீங்கன்னா இந்த வாத நீங்கிடும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்